வணக்கம் கருப்புராஜ் ஆஹ் கருப்புராஜன் அவர்கள் அஹ் புத்தக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புத்தக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த ஊர் மக்கள் அஹ் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட நாப்பத்தி நாட்களாக ஆஹ் தெருவிளக்குகள் இல்லாமலேயே இருந்திருக்கிறார்கள் காரணம் ஒரு குண்டுகரிச்சான் என்கிற ஒரு பறவை அதாவது ஆங்கிலத்துல ஓரியன்டல் மேக் பேரா சொல்லக்கூடிய ஒரு அழகான பறவை அது அந்த பறவை வந்து ஒரு அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல போய் முட்டை போட்டுச்சு அத வந்து பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த ஊர் மக்களே வந்து அஹ் இருக்கிலே இருந்திருக்காங்க ஒரு ஒன்றரை மாசத்துக்கு மேல அது அதை முன்னெடுப்பு செஞ்சவர் வந்து மக்களோடு சேர்ந்து முன்னெடுப்பு செஞ்சவர் திரு கருப் ராஜா அவர்கள் அவர்தான் இன்னைக்கு ஒரு சிறிய உரையாடல் அவரோட ஆஹ் மிக்க மகிழ்ச்சி அவங்களை சந்திச்சது இல்ல கருப்பு ராஜா அவர் நன்றி நன்றி நன்றி உங்க ஊர் எங்க இருக்கு பஸ் வருமா உங்க ஊருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு சிவகங்கை ஊர்ல இருந்து சார் என்னோட மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம் காலாரல் ஒண்ணு காலாறு கோவில் ஒன்றியம் காலாரல் ஒன்றியம் பக்கத்துல பெரிய ஊருன்னு பாத்தா மராமங்கலம் மராமங்கலத்துல இருந்து நம்ம ஊருக்கு வந்து பசு வசதி வந்து கிடையாது ஏன்னா சாதாரண ஒரு கிராமம் நம்ம கடைசி எண்டு பாண்டி அதனால நம்மளுக்கு கிடையாது நம்மள ஊர் தொடர்ச்சி வந்து ரோடு கிடையாது அதனால பசு வசதி கிடையாது நம்ம அங்க இருந்து மராமங்கலத்துல இருந்து ஆட்டோ பிடிச்சோம் அது நம்ம ஊர் வழியா போகக்கூடிய பஸ்ல வந்து நம்ம பொத்தோடு விளக்கம் அங்கதான் இறங்க முடியும் நம்ம ஊருக்கும் நம்ம பர்சனலா வந்து வர முடியாது நம்ம ஆட்டோ பிடிச்சிதான் வர முடியும் இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் இங்க உள்ள மக்கள் அனைவருமே ஒவ்வொரு வீட்டுல டூ வீலர் மட்டும் யூஸ் பண்றாங்க எல்லார வீட்டுலயுமே டூ வீலர் உங்க ஊரை பத்தி சொல்லுங்களா உங்க ஊர்ல நிறைய குளங்கள் இருக்கா இல்ல எப்படி என்ன வேலை பாப்பாங்க ஊர் மக்கள் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நமது கிராம பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பசுமையான பகுதி பசுமையான பகுதி மக்கள் வந்து அன்றாட உழைக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்கள் தான் அப்படியாருமே நூறு நாள் மண் போறவங்க கூலி வேலை போறவங்க விவசாயம் தான் முக்காசிரியர் எல்லாருமே விவசாயம் பாக்குறவங்க தான் இங்க உள்ள பொதுமக்கள் அனைவருமே விவசாயம் தான் விவசாயம் தான் தெரியும் மற்ற எதுவுமே அவங்களுக்கு வெளிநாடு அளவுக்கு தெரியாது இப்போ உள்ள சென்டேசன் பயிலு இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து படிச்சு இன்னைக்கு வெளிநாடு இந்த மாதிரி போயிருக்காங்க வேலை கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பாக்குறாங்க ஆனா மக்கள் பொதுவாக அடிப்படையின்னு பாத்துக்கிட்டா விவசாயம் தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமா சார் என்ன என்ன மாதிரி விவசாயம் நெல் பயிருக்குறீங்களா இல்ல என்ன மாதிரி நெல் பயிர் நெல் மட்டும்தான் சார் நெல் நெல் மட்டும்தான் பார்ப்பாங்க மற்ற ஊருக்கு கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு போவாங்க விரவு கட்டுவாங்க இந்த மாதிரி வேலைக்குதான் சார் அதிகமா பாக்குறேன் இப்போ இந்த பறவை வந்து இந்த இந்த கூட்டம் என்னைக்கு பாத்தீங்க எந்த மாசம் பாத்தீங்கன்னா நாம சரியான ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் பாத்தது அது முட்டை இருந்துச்சு அது கூடுகிச்சு என்னோட என்னோட வீடு அருகில தான் இந்த போஸ்ட் அது கடைசி எண்டு நம்ம வீடு இங்க இருந்து தான் எல்லா வந்து லைன் சப்ளை ஆகறதுனால நம்ம அடிக்கடி ஆன் பண்றது ஆஃப் பண்றது நான் டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கேன் அதை நான் அன்பு நம்ப போது ஆஹ் குருவி கூடு கட்டி இருந்துச்சு அழகா இருந்துச்சு ஒரு மூணு நாள் பாத்துக்கிட்டேன் அது கூடு கட்டி இருந்துச்சு அதோட பணிகள் வந்து மூணு நாளா இருந்துச்சு அந்த மூளை முட்டை இருந்துச்சு நாள் ஒரு முட்டை ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் ரெண்டு நாள் பார்த்தேன் மூணு நாள் பார்த்தேன் அப்படியே நம்ம போகும்போது அந்த குருவி வந்து பறந்து பறந்து போயிருச்சு நம்ம பறவைகள் மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இன்ட்ரெஸ்ட் என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிக பறவைகள்லாம் எப்பவுமே இருக்கும் நம்ம வீட்டை சுத்தி நம்ம கிராமங்கள்லயும் அதிகமா இருக்கும் பறவைகள் மேல ரொம்ப ஆர்வம்னால அந்த பறவைகளோட இனப்பெருக்கத்தை இன்னைக்கு காப்பாத்தணும் இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வந்து காப்பாத்துறது வந்து ரொம்ப அரிதா இருக்கு கிராமங்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகரம் ஆயிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடங்கள் எல்லாம் பிளாட் போட்டாங்க அதை வந்து அழிச்சுட்டாங்க இன்னைக்கு பறவைகள் வந்து ஏன்னா அதுக்கு ஒரு தீனி கிடைக்காம அந்த குஞ்சுகளை காப்பாற்ற முடியாம இன்னைக்கு வந்து புழுப்பூச்சிகளை இல்லாம ஆயிப்போச்சு அதனாலதான் இன்னைக்கு பறவைகள் இல்லாம இல்லாம போயிடுச்சு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி குரூப்ல போட்டு இந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து கூர்ந்திருந்தோம் ஒவ்வொரு ஆளுக்கும் பரிசனாலும் வீட்டுக்கு போய் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத பெரியவர்கள் இருப்பாங்க இந்த வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்குன்னா போய் வீட்டுல போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நீங்க அந்த காலத்துல பாத்த பறவைகள் எவ்வளவு இந்த காலத்துல பாக்கக்கூடிய பறவைகள் இப்ப எவ்வளவு பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அழிச்சுட்டாங்க நம்ம ஊர் வந்து ஒரு அழிவு இல்லாத ஒரு பகுதியா இருக்கு தனியா ஒரு கிராமம்னால நம்மளுக்கு எந்த அழிவும் கிடையாது அதனாலதான் நம்ம பறவைகளை வந்து நம்மள தேடி வந்துகிட்டு நம்ம கிராமத்தை தேடி வந்துகிட்டு இருக்கு ஏன்னா நகரங்கள் எல்லாம் நகரம் ஆயிடுச்சு இல்லையா வீடு வீடு வந்து நகரமா இருந்தது தவறு கிடையாது ஆனா அதுக்கேற்ற உணவுகள் இல்லாததுனாலதான் நம்ம வந்து பறவைகள் என்ன அழிஞ்சுக்கிட்டு இப்போதான் நீங்க நீங்க சரி அது பக்கத்துல போன் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட சொன்னீங்களா சொன்னோன்னா அவங்க எப்படி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க இளைஞர்களை வந்து ஏத்துக்கிட்டாங்க இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ விஷயங்கள் தெரியும் இல்லையா பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்றாங்க அதனால அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் பெரியவர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பறவைதான் ரொம்ப அழிஞ்சிட்டு ஆனா உங்களுக்கு பேசிக்க தெரியும் ஆனா உள்ள காமனா ரொம்ப தெரியாது நம்மள வந்து ஒவ்வொருத்தருக்கா வீட்டுல போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒவ்வொரு வீடா போயி இந்த மாதிரி ஐயா பாட்டி எல்லாருக்குமே வயசான உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் நீங்க அந்த காலத்துல பார்த்த பறவைகள் எண்ணிக்கை எவ்வளவு இப்ப உள்ள பாக்கக்கூடிய நீங்க பறவைகள் எவ்வளவு எண்ணிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கே மன உடைச்சலாயிருச்சு மனம் ரொம்ப கவலை கடவுள் ஆயிடுச்சு ஆமா கண்டிப்பா நாங்கன்னா பாக்கல வந்து பக்கத்துலோட உட்காரங்க இப்ப வந்து உட்கார மாட்டேங்குது இப்ப வந்து பாக்கவே முடியல அரிதா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்றாங்க அது மழை பெய்யும் போதோட ஆகலாம் வாட்டர் ஆகுறதுனால நம்ம பவரை வந்து மொத்தமா கட் பண்ணிட்டோம் அதுக்கு வராம கட் பண்ணிட்டோம் இனப்பொருக்கம் வந்து இப்ப முக்கியம் இல்லையா நீட்டோம் தொடர்ச்சி வந்து மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு நீ ஆளாக்கூடாது செஞ்சு அதை பண்ணிட்டு பக்கத்துலயே நம்ம நிறைய வைக்கலாம் இருக்கா சார் பறவை ஒரு கூடுக்கோங்களா இல்ல எப்படி என்ன பண்ண போறீங்க நேரத்துல இரவு நேரங்கள்ல வெளியில போனோம் இல்லையா பொதுமக்கள் வெளியில போனோம் அப்போ வந்து சமாளிச்சீங்க ஒரு நாப்பத்தஞ்சு நாள் இருட்டுல எப்படி சமாளிச்சீங்க ஆஹ் வந்து பெண்கள் வந்து பொதுவாவே இருட்டு நாளே அச்ச போடுவாங்க ஆறு மணிக்கு மேல வந்து காலையில அதிகாலையில எழுந்திரிக்க கூடிய முத ஆளு வந்து பெண்ணுதான் கிராமத்துல வந்து அவங்க நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க சிலவர் மூணு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க இந்த வந்து அவங்கத்த பெண்கள் தான் முதல் எழுந்திரிப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஹைலைட் டார்ச் லைட் இருக்கா ஒரு வீட்டுல டார்ச் லைட் இருக்கா அதை கூட நம்ம வாட்ச் பண்ணோம் இளைஞர்கள் போய் வாட்ச் பண்ணோம் இல்ல டார்ச் லைட் இருக்கா டார்ச் லைட் இல்லாத வீடு வந்து பக்கத்துல உள்ள டெம்பரவரியா லைட் போட்டுக்கோங்க பக்கத்து வீட்டை சுத்தி லைட் போட்டுருக்கோங்க எக்ஸ்பிளே பண்ணும் எக்ஸ்பிளே பண்ண லைட் கூட பழுப்பு கூட வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம இளைஞர்கள் வந்து வாங்கி கொடுத்து பண்ணிருக்காங்க அதுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க மக்கள் பண்ணி இருக்காங்க செயல்பாடு நிறைய பேர் உங்களை பாராட்டினாங்க நான் நானே நியூஸ்லாம் பார்த்தேன் இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அரிதா தான் நடக்கும் ஒரு மனித நேய உயிர்நேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது அஹ் அதற்காக உங்களுக்கும் உங்க பொத்துக்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஹ் வாழ்த்துக்கள் நன்றிகள் பல மிக்க நன்றி